நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் செய்ய போறது ராஜ்மா பிரெட் டோஸ் செய்ய தேவையான பொருட்கள் ராஜ்மா ரெண்டு கப் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி துருவல் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப மஞ்சப்பொடி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஒரு சிட்டிகை எண்ணெய் தேவையான அளவு நெய் அல்லது பட்டர் தேவையான அளவு வெங்காயம் ரெண்டு கேரட் ரெண்டு தக்காளி கொடைமளகாய் வித விதமான கலர் கொடை மிளகாய் எடுத்துக்கலாம் ப்ரௌன் ப்ரெட் ஸ்லைசஸ் தேவையான அளவு முருங்கை கீரை கால் கப் தேய்முறை முதல்ல ராஜ்மாவை வந்து பன்னெண்டு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சு தண்ணி எடுத்துட்டு அதை மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் குக்கரில் போட்டு அது தண்ணிக்கு தேவையான ஊற்றி வேக வச்சிடலாம் ராஜ்மாவை வேந்த உடனே அதை இறக்கிட்டு ஆறினதும் அதை எடுத்து மிக்சியில் போட்டுவிடுவோம் மிக்சியில் போட்டு அது கூட தண்ணி ஊற்றாமரைச்சிக்கலாம் மிளகு சீரகம் இஞ்சி துருவல் உப்பு போட்டு அரைச்சிடுவோம் நல்லா அரைச்சிடலாம் நல்லா நைஸாக அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு அது கூட மஞ்சள் பொடி மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் முருகை கீரை வெங்காயம் மொண்ணை எடுத்து பொடியாக நறுக்கி ஃபைனாக பண்ணி அதில் போட்டுருவோம் தக்காளியும் அதே மாதிரி ஃபைனாக சாக் பண்ணி போட்டுடலாம் ஒரு கேரட்டு ஃபைனாக சாப் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் அப்படியே வச்சிடலாம் அதுவும் மிக்ஸ் பண்ணதை நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் கரெக்டாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுவோம் வச்சுட்டு ப்ரவுன் ப்ரெட் எடுத்துப்போம் ப்ரவுன் ப்ரெட் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு சைடும் பட்டர் இல்லை நெய் தாடி வச்சிடலாம் அப்புறம் ஒரு வெங்காயத்தை எடுத்து ரவுண்ட் கட் பண்ணிப்போம் கேரட் ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம் தக்காளி ரவுண்ட் கட் பண்ணிக்கலாம் கடுமளகாய் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருவோம் இந்த ப்ரெட் ஸ்லைசஸில் பட்டர் இல்லை நெய் தடவை சொல்லி கேள்வி ஒரு ரெண்டு பக்கம் தடுவிட்டு ஒரு சைடில் வந்து இந்த ராஜ்மா மசாலா எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கொள்ளே அதை எடுத்து ராஜ்மா மசாலாவும் நடுவில் வச்சுருவோம் நல்லா தடுவிட்டு அதுக்கு மேலே வெங்காயம் ரவுண்ட் ப கட் பண்ணிக்கொள்ளே அது வைப்போம் அதுக்கு மேலே கொடைமளகாய் வச்சிடலாம் அதுக்கு மேலே தக்காளி வைப்போம் அதுக்கு மேலே கேரட் நடுவில் வச்சுருவோம் அழகாக வச்சுட்டு பக்கத்துக்கு அழகாக இருக்கும் அதுக்கு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதுலையும் ரெண்டு பக்கமும் நெய்யில் பட்டரை தடுவிட்டு அதையும் வச்சு நல்லா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்மக்கிட்ட பிரெட் டோஸ்டர் இருந்துச்சுன்னா அந்த பிரெட் டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ் பற்றி வச்சுட்டு வானல் வச்சு அந்த வானல் வானலில் தவா தவா வச்சுட்டு அந்த தவாலேயே இதை போட்டு கூட டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா சுப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ராஜ்மா பிரெட் டோஸ் தயார் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்கு குறிப்பாக ரொம்ப பிடிக்கும் அது இப்போ இதே மாதிரி பண்ணில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் வெளியில் போய் பிள்ளைங்களாம் பர்கர் பண்ணெலாம் வாங்குறாங்கள அதே மாதிரி நம்ம இதை பண்ணை வச்சுக்கூட இதே ராஜ்மா மசாலா ரெடி பண்ணிட்டு பண்ண கட் பண்ணி அதனோட வச்சு பண்ணி இதே மாதிரி பண்ணி கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்